அவர்களால் அதனை தடுத்து நிறுத்த முடியாததால் பெரும்பாலான மக்கள் பணிந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் எனினும் கர்வமும் வம்பும் முரட்டு குணமும் கொண்ட சமூகத்தவர்கள் அடிவணிய மறுத்தார்கள் இவர்களில் ஹவாசின் சக்கீப் கோத்திரத்தினர் முன்னிலை வகித்தார்கள் இவர்களுடன் கைஸ் ஐலான் கோத்திரத்தைச் சேர்ந்த நஸ்ரு ஜுஷம் சூ பக் ஆகிய குடும்பத்தினரும் ஹிலால் குடும்பத்தைச் சேர்ந்த சிலரும் சேர்ந்து கொண்டார்கள் முஸ்லிம்களின் வெற்றியை ஏற்பது இந்த கோஷ்டிகளுக்கு மான பிரச்சனையாகவும் கண்ணிய குறைவாகவும் தென்படவே முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுக்க மாலிக் இப்னா அவுஃப் நஸ்ரி என்பவனின் தலைமையில் ஒன்று சேர்ந்தார்கள் அவுதாஸில் எதிரிகள் முஸ்லிம்களிடம் சண்டையிடுவதற்கு படை வீரர்களை மாலிக் இப்னா அவுஸ் ஒன்று திரட்டினார் அவரின் படை அனைவரும் பொருட்கள் செல்வங்கள் மனைவி மக்கள் போர்க்களத்திற்கு வந்து வீர போரிட வேண்டும் என ஆணையிட்டார் அவ்வாறே அனைவரும் அவுதாசுக்கு வந்தார்கள் அவுதாஸ் என்பது ஹுனைன் அருகில் ஹவாஸின் கிளையார் வசிப்பிடத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்காகும் ஹுனைன் என்பது தில் மஜாஸ் என்ற ஊரின் அண்மையில் உள்ள பள்ளத்தாக்காகும் இங்கிருந்து அரபா வழியாக ஏறக்குறைய பத்து மைல் தொலைவில் தான் மக்காயிருக்கிறது எனவே ஹுனைன் வேறு அவுதாஸ் வேறு ஆதாரம் பாரி போர் தளபதியின் முடிவுக்கு போர்க்கள நிபுணர் எதிர்ப்பு மக்கள் அவுதாசை அடைந்தவுடன் தங்கள்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 நீயும் கிழடாகிவிட்டாய் உனது அறிவுக்கும் வயசாகிவிட்டது அல்லாஹுவின் மீது ஆணையாக இந்த ஹவாஸின் கிளையினர் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் செய்யாவிட்டால் இந்த கூர்மையான வாளின் மீது வீழ்வேன் அது என் முதுகிலிருந்து வெளியேறட்டும் என்றான் இந்த போரில் துரைதுக்கு பேரும் புகழும் கிடைத்து வெறுத்ததன் காரணமாகவே அவன் இவ்வாறு சொன்னான் இதனை கேட்ட ஹவாஸின் சமூகத்தார் நாம் உனக்கு கட்டுப்படுகிறோம் கீழ்படுகிறோம் என்றார்கள் துரைத் கவலையுடன் இந்த நாளை பற்றி நான் என்ன சொல்ல முடியும் இதில் நான் கலந்து கொள்ள இல்லை விலகி போகவும் இல்லை என்றான் மாலிக் முஸ்லிம்களின் பலத்தை அறிய ஒற்றர்களை அனுப்பியிருந்தான் அவர்களோ முஸ்லிம்களின் நிலையை அறிந்து முகம் சிவந்து நரம்புகள் புடைக்க முகம் இருள் கவ்வ திரும்பி வந்தார்கள் உங்களுக்கு என்ன கேடு உங்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்றான் அல்லாஹுவின் மீது ஆணையாக கருப்பும் வெண்மையும் கலந்த குதிரைகள் மீது வெண்மை நேர வீரர்களை கண்டோம் அதனை கண்ட எங்கள் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை எங்களால் கட்டுப்படுத்த இயலவில்லை என்றார்கள் நபி அவர்களின் உளவாளி எதிரிகள் புறப்பட்டுவிட்ட செய்தி நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு எட்டியது அபு ஹத்ரத் அஸ்லமி ரஜியல்லா வன்பு என்பவரிடம் நீ எதிரிகளுடன் கலந்து அங்குள்ள நிலைமைகளை முழுவதுமாக அறிந்து வந்து என்னிடம் தெரிவிக்கவும் என்று நபி சொல்லலாஹ் அலிவாஸ்லாம் அனுப்பி வைத்தார்கள் அவ்வாறே அவரும் சென்று வந்தார் மக்காவிலிருந்து ஹுனேனை நோக்கி ஹிஜ்ரி எட்டு ஷவால் மாதம் சனிக்கிழமை பிறை ஆறு நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் பன்னிரெண்டாயிரம் வீரர்களுடன் மக்காவிலிருந்து ஹுனைனை நோக்கி புறப்பட்டார்கள் இதில் பத்தாயிரம் வீரர்கள் மதினாவிலிருந்து வந்தவர்கள் மீதம் இரண்டாயிரம் வீரர்கள் மக்காவாசிகள் இவர்களில் பெரும்பாலோர் புதிதாக இஸ்லாமை இயற்றவர்கள் மேலும் சஃப் இப் உமையாவிடமிருந்து நூறு கவச ஆடைகளை இரவலாக நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் எடுத்துக்கொண்டார்கள் மக்காவில் அப்தாப் இப்னு உசேத் ரபியுல்லா வான்கு என்பவரை தனது பிரதிநிதியாக நியமித்தார்கள்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 இதனை செவியற்ற நபி சொல்லா ஹலைவசலம் அவர்கள் நாளை அவை முஸ்லிம்களின் கனிமா ஆகிவிடும் என புன்னகை ததும்ப கூறினார்கள் அன்றிரவு படையின் பாதுகாப்புக்கு அனஸ் அபு மர்சத் கனவீ ர பொறுப்பேற்றார் ஆதாரம் சுனன் அபுதாவுத் ஹுனைனை நோக்கிச் செல்லும் வழியில் முஸ்லிம்கள் பசுமையான மிகப்பெரிய இலந்தை மரம் ஒன்றை கண்டார்கள் அந்த மரத்தை தாத் அன்வாத் என்று அரபிகள் அழைத்தார்கள் அக்காலத்தில் அதில் தங்களது வாட்களை தொங்க விடுவார்கள் அதில் தங்கி பிராணிகளை பலியிடுவார்கள் தங்களின் சிலை வழிபாடுகளுக்கு அதை பாக்கியம் ஒன்றாக கருதி வந்தார்கள் அம்மரத்தை பார்த்தவுடன் படையிலிருந்த சிலர் அல்லாஹுவின் தூதரே முஷ்ரீக்குகளுக்கு தாத் அன்வாத் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு தாத் அன்வாத் ஏற்படுத்தி தாருங்கள் என்றார்கள் நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் அல்லாஹு அக்பர் முகம்மதின் ஆத்மா எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக அவர்களுக்கு கடவுள்கள் இருப்பது போன்று எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று மூசாவின் கூட்டத்தினர் கேட்டது போலல்லவா கேட்கின்றீர்கள் நிச்சயமாக நீங்கள் அறியாத கூட்டத்தினர் இதுதான் சென்று போனவர்களின் வழிமுறையாகும் உங்களுக்கு முன் சென்றவர்களின் வழிமுறைகளையே நிச்சயமாக நீங்களும் பின்பற்றுவீர்கள் என்று எச்சரித்தார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹ்மது ஜாமியூத்மீதி மற்றும் படையிலுள்ள சிலர் படையின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை பார்த்து இன்றைய தினம் நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்று கூறினார்கள் சிலரின் இந்த கூற்று நபி சொல்லலா அலிவாஸ்லம் அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது முஸ்லிம்கள் திடீரென தாக்கப்படுதல் ஷவ்வால் மாதம் பிறை பத்து செவ்வாய் மாலை புதன் இரவு இஸ்லாமிய படை ஹுனைன் வந்தடைந்தது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 அதிகாலை நேரத்தில் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் தங்களது படையை தயார் செய்து அவற்றுக்குரிய சிறிய பெரிய கொடிகளை வீரர்களுக்கு வழங்கினார்கள் அதிகாலையில் சற்று மங்களான நேரத்தில் முஸ்லிம்கள் ஹுனைன் பள்ளத்தாக்கி நூல் ஆரம்பித்தார்கள் ஹுனைன் பள்ளத்தாக்கில் எதிரிகள் மறைந்திருப்பதை முஸ்லிம்கள் அறவே அறிந்திருக்கவில்லை திடீரென எதிரிகள் அவர்களை நோக்கி அம்புகளை எரிந்தார்கள் பின்பு எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து முஸ்லிம்களை தாக்கினார்கள் இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்த்திராத முஸ்லிம்கள் சமாளிக்க முடியாமல் அங்கும் இங்குமாக ஓடினார்கள் இது மிகப்பெரிய தோல்வியாக அமைந்தது புதிதாக இஸ்லாமை ஏற்றிருந்த அபு சுஃப்யான் இவ்ன ஹர்ஃப் இக்காட்சியை பார்த்து இவர்கள் செங்கடல் வரை ஓடிக்கொண்டே இருப்பார்கள் போல் தெரிகிறதே என்றார் மேலும் ஜபலா இவ்ன ஹன்பல் அல்லது கலதா இவனு ஹன்பல் என்பவன் பாருங்கள் இன்று சூனியம் பொய்யாகிவிட்டது என்று ஓலமிட்டான் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் பல்லத்தாக்கின் வளப்புறமாக ஒதுங்கி கொண்டு மக்களே என் பக்கம் வாருங்கள் நான் அல்லாஹுவின் தூதர் நான் தான் முகமது இப்னு அப்துல்லா என்று அழைத்தார்கள் இந்த இக்கட்டான நிலையில் முஹாஜிர் மற்றும் அன்சாரிகளில் வெகு குறைவானவர்களே நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்களுடன் இருந்தார்கள் இவர்கள் ஒன்பது நபர்கள் என இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலகி கூறுகிறார் இமாம் நவீர் அஹமத்துல்லாஹி அலேயே பன்னிரண்டு நபர்கள் என கூறுகிறார்கள் ஆனால் கீழ்கானும் அஹ்மது மற்றும் முஸ்தரக்குல் ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கும் அப்துல்லா இப்னு மசூத் ரதியுல்ல வான்கு அவர்களின் அறிவிப்பில் வந்திருக்கும் எண்ணிக்கையே சரியானது அப்துல்லா இப்னு மசூத் ரதியுல்ல வான்கு கூறுகிறார்கள் ஹுனைன் போரிலே நானும் நபிசுல்லாஹ் அலேவாஸ்லம் அவர்களுடன் இருந்தேன் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை விட்டு மக்கள் ஓடிவிட்ட நிலையில் முஹாஜிர் மற்றும் அன்சாரிகளைச் சேர்ந்த எண்பது நபர்கள் மட்டும் நபி அவர்களுடன் உறுதியாக நின்றார்கள் புறமுதுகு காட்டி ஓடவில்லை ஆதாரம் முஸ்து ஹாக்கிம் முஸ்னத் அஹ்மது மேலும் இப்னு உமர் அலி அல்லாஹ் வங்கு கூறுகிறார்கள் ஹுனை சண்டையின் போது மக்கள் எல்லாம் புறம் முதுகு ஓடிவிட்டார்கள் அன்றைய தினத்தில் ஏற குறைய நாங்கள் 100 நபர்களுக்கு குறைவானவர்களே நபி சுல்லாஹ் அலைவாசலம் அவர்களுடன் இருந்தோம் ஆதாரம் ஜாமியூத் திருமீதி அந்த நேரத்தில் நபி சுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் நிகரற்ற வீரம் வெளிப்பட்டது நானே நபியாவின் அதில் எந்த பொய்யும் இல்லை நான் அப்துல் முத்தலிபின் மகனாவேன் என்று கூறி கொண்டே தங்களது கோவேறு கழுதையை எதிரிகள் நோக்கி ஓட்டினார்கள் எனினும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் விரைந்து முன்னேறி விடாமல் இருக்க அபு சுஃபியான் இவ்வளவு ஹாரிஸ்லதி வான்கு கோவேறு கழுதையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டார் அப்பா சரதியுல்லாஹ் அதன் இருக்கையை பிடித்துக்கொண்டார் இதற்கு பின் நபி சொல்லலாஹ் அலேவாஸ்லம் அவர்கள் கோவேறு கழுதையிலிருந்து கீழே இறங்கி அல்லாகுவே உனது உதவியை இறக்கு என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் முஸ்லிம்கள் கலம் திரும்புதல் போர் உக்கிரமாக மக்களை சப்தமிட்டு அழைக்கும்படி நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் அப்பாஸை பணித்தார்கள் அவர் உரத்த குரலுடையவராக இருந்தார் இதை பற்றி அப்பாஸ் ரதி அல்லாஹ் வன்பு கூறுகிறார்கள் நான் மிக உயர்ந்த சப்தத்தில் ஐநாவு சமுரா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 சிலர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த தனது ஒட்டகத்தை திருப்ப முயன்று அது முடியாமல் ஆனபோது அதிலிருந்த தங்களது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கீழே குதித்து சப்தம் வந்த திசையை நோக்கி ஓடி வந்தார்கள் இவ்வாறு புதிதாக நூறு நபர்கள் நவி சொல்லலாக அலைவசலம் அவர்களிடம் ஒன்று சேர்ந்தவுடன் எதிரியை நோக்கி முன்னேறி சண்டையிட்டார்கள் பின்பு அன்சாரிகளை ஏ அன்சாரிகளே ஏ அன்சாரிகளே என்று கூவி அழைக்கப்பட்டது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 அங்கிருந்த எதிரிகள் அனைவரின் கண்களிலும் அல்லாஹ் இந்த மண்ணை பரப்பிவிட்டான் எதிரிகளின் வேகம் தனிந்து போரில் பின்வாங்க ஆரம்பித்தார்கள் எதிரிகள் தோல்வி அடைகின்றார்கள் நபி சொல்லா அலைவாசலம் கைப்பிடி மண்ணை வீசிய சில நிமிடங்களிலேயே எதிரிகள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள் முஸ்லிம்களின் எதிர் தாக்குதலால்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 ஹுனேன் போர் அன்று உங்களை பெருமையில் ஆழ்த்தி கொண்டிருந்த அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது சமயம் அது உங்களுக்கு மிக விட்டது அன்றி நீங்கள் புரங்காட்டி ஓடவும் தலைப்பட்டீர்கள் இதன் பின்னர் அல்லாஹு தன்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கையாளர்கள் மீதும் தன்னுடைய அமைதியை அழித்து அருள் புரிந்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு படையையும் உங்களுக்கு உதவியாக இறக்கி வைத்து நிராகரிப்பவர்களை வேதனை செய்தான் இதுதான் நிராகரிப்பவர்களுக்குரிய கூலியாகும் அல் குர் ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எதிரிகளை விரட்டுதல் போரில் தோல்வி கண்ட எதிரிகள் பல பக்கங்களிலும் சிதறி ஓடினார்கள் ஒரு பிரிவினர் தாயிஃபை நோக்கி ஓடினார்கள் வேறொரு பிரிவினர் நக்லா என்ற ஊரை நோக்கி ஓடினார்கள் மற்றும் பிரிவினர் அவுதாஸை நோக்கி ஓடினார்கள் இதை தொடர்ந்து நபி சதல்லாஹ் அலிஹ் வசல்லம் எதிரிகளை விரட்டி பிடிப்பதற்கு முதலில் அவுதாசி நோக்கி ஒரு படையை அனுப்பினார்கள் அதற்கு அபு ஆமிர் அஷ் அரி ரது அல்லாஹ் வன்வு தலைமையேற்றார் இடையில் சிறு மோதல் ஏற்பட்டது எதிரிகள் தோல்வி அடைந்து ஓடிவிட்டார்கள் மோதலில் தலைவராயிருந்த அபு ஆமிர் அஷ் அரி ரது அல்லாஹ் வன்கு குதிரை வீரர்களில் ஒரு பிரிவினர் நக்லாவை நோக்கி ஓடிய முஷ்ரீக்குகளை விரட்டி சென்றார்கள் அவர்களுக்கிடையிலும் சிறு மோதல் ஏற்பட்டது இச்சண்டையில் துரைத் இவனு சிம்மாவை ரபியா இவனுகு கொன்றார் இந்த போரில் தோற்ற பெரும்பாலான முஷ்ரிக்குகள் தாயிஃபை நோக்கித்தான் ஓடினார்கள் எனவே கனிமத்து பொருட்களை ஒழுங்குபடுத்தி ஒன்று சேர்த்து விட்டு தாயிஃபை நோக்கி நவி சொல்லா ஹலைவசலம் படையுடன் பயணமானார்கள் கனிமா பொருட்கள் இந்த போரில் முஸ்லிம்களுக்கு ஏராளமான கனிமத்து பொருட்கள் கிடைத்தன ஆறாயிரம் அடிமைகள் இருபத்தி நான்காயிரம் ஒட்டகங்கள் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான ஆடுகள் நான்காயிரம் ஊக்கியா வெள்ளிகள் ஆகியவை கனிமத்தாக வெற்றி பொருளாக கிடைத்தன நபி சொல்லாஹ் ஹலைவசலம் இவற்றை ஒன்று சேர்த்து ஜிஹரானா என்ற இடத்தில் வைத்து அதற்கு மசூத் அம்ரு கிஃபாரியை பாதுகாவலராக நியமித்தார்கள் தாயிப் சென்று திரும்பிய பிறகுதான் இவற்றை நபி சொல்லாஹ் ஹலைவசலம் பங்கிட்டார்கள் சிறைவிடிக்கப்பட்டவர்களில் ஷீமா வின் ஹாரிஸ் அல் சஹா என்ற பெண்ணும் இருந்தார் இவர் நபிசுல்லாஹ் அலேவாஸ்லம் அவர்களின் பால்குடி சகோதரி இவரை நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் அழைத்து வரப்பட்டது அந்த பெண்மணி நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் நபி அவர்கள் ஒரு அடையாளத்தைக் கொண்டு அந்த பெண்மணி இன்னார்தான் என்பதை அறிந்து கொண்டார்கள் அவரை சங்கை செய்து தனது போர்வையை விரித்து அமர வைத்தார்கள் அவருக்கு உதவி செய்து அவரது கூட்டத்தாரிடமே அனுப்பி வைத்தார்கள்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 பனிரண்டு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் இதனால் முஸ்லிம்கள் தங்களது முகாம்களை மாற்றி உயரமான இடத்திற்கு சென்று விட்டார்கள் அதாவது இன்று தாயிஃபின் பெரிய பள்ளிவாசல் இருக்கும் இடத்தில் தங்களது முகாம்களை அமைத்துக் கொண்டார்கள் நபி சொல்லலாஹு அலைவாஸ்லம் மின்ஜனி கருவிகள் மூலமாக கற்களை எரிந்து கோட்டை சுவரில் பெரும் ஓட்டையை ஏற்படுத்தினார்கள் முஸ்லிம்கள் மரப்பலகளால் செய்யப்பட்ட பீரங்கி போன்ற குழாய்களில் புகுந்து கொண்டு கோட்டை சுவரை நோக்கி நெருங்கினார்கள் எதிரிகள் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு கொக்கிகளை கொண்டு மேலிருந்து முஸ்லிம்களை தாக்கினார்கள் இதனால் மர குழாய்களிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேறினார்கள் அப்போது எதிரிகள் முஸ்லிம்களை நோக்கி அம்புகளை எறிந்தார்கள் அதில் முஸ்லிம்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் இதை தொடர்ந்து எதிரிகளை பணிய வைப்பதற்காக போர் தந்திரம் என்ற முறையில் மற்றொரு வழியையும் நபி சொல்லா அலைவாஸ்லம் கையாண்டார்கள் அங்கிருந்த திராட்சை கொடிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துமாறு கட்டளையிட்டார்கள் முஸ்லிம்களும் அவ்வாறே செய்தார்கள் இதை பார்த்த சக்கீப் கிளைனர்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 கோட்டையை வெள்ளுவதும் மிகச் சிரமமாக இருந்தது எதிரிகளின் அம்பு மற்றும் இரும்பு கொக்கிகளுடைய தாக்குதலால் முஸ்லிம்களுக்கு பெருத்த சேதமும் ஏற்பட்டது ஓர் ஆண்டுக்கு முற்றுகையை தாக்குப்பிடிக்கும் அளவிற்கு கோட்டைவாசிகள் முழு தயாரிப்புகளுடன் இருந்தார்கள் இதனால் நபிசல்லா ஹலைவஸ்லம் நௌஃபல் இவ்ணுயாவிடம் ஆலோசனை செய்தார்கள் அவர் கூறிய கருத்து என்னவென்றால் இவர்கள் பொந்தில் உள்ள நரியை போன்றவர்கள் நீங்கள் அதை பிடிக்க வேண்டுமென்று நிலையாக நின்றால் பிடித்து விடலாம் அதை விட்டுச் செல்வதால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது நௌஃபலின் இந்த ஆலோசனையை கேட்ட நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் திரும்பி சென்று விடலாம் என்று முடிவு உமரை அழைத்து இன்ஷா அல்லா நாளை நாம் திரும்ப இருக்கிறோம் என்று மக்களுக்கு அறிவிக்கும்படி கூறினார்கள் கோட்டையை வெற்றி நாம் எப்படி திரும்புவது என்று முஸ்லிம்கள் கேட்டார்கள் இந்த பேச்சு நபி சொல்லல்லா அலிவாஸ்லாம் அவர்களின் காதுக்கு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 பாவமீச்சி கோருகிறோம் இறைவணக்கம் செய்கிறோம் எங்கள் இறைவனையே புகழ்கிறோம் சிலர் அல்லாஹுவின் தூதரே இந்த சகீப் கிளையினருக்கு எதிராக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் நபி சல்லாஹூ அலைவசலம் அல்லாஹுவே சகிப் கிளையினருக்கு நேரு வழி காட்டு அவர்களை என்னிடம் வரச் செய் என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் ஜிஹ்ரானாவில் கனிமாவை பங்கு வைத்தல் தாயிஃபில் முற்றுகையை முடித்துக் கொண்டு நபி சல்லாஹூ அலேவாஸ்லம் ஜிக்ரானா திரும்பி அங்கு பத்து நாட்களுக்கு மேலாக தங்கியிருந்தார்கள் ஆனால் கனிமத்தை பங்கிடவில்லை இவ்வாறு நபிசுல்லா வலைவாஸ்லம் தாமதப்படுத்தியதற்கு காரணம் ஹவாஸின் கிளைனர் மன்னிப்பு கோரி தங்களிடம் வந்தால் அவர்களது பொருட்களை திரும்ப கொடுத்து விடலாம் என்பதற்கே பத்து நாட்களுக்கு மேலாகியும் அவர்கள் திரும்ப வராததால் கனிமா பொருட்களை நபி சொல்லலா வலைவசலம் பங்கீட்டார்கள் கோத்திரங்களின் தலைவர்களும் மக்காவின் முக்கிய பிரமுகர்களும் தங்களின் பங்கை மிக்க ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தார்கள் புதிதாக இஸ்லாமை ஏற்றிருந்த இவர்களுக்கு கனிமா முதலாவதாகவும் அதிகமாகவும் கொடுக்கப்பட்டது அபு சுஃபியானுக்கு நாற்பது ஊக்கியா வில்லியும் ஒட்டகைகளும் நபி சொல்லாஹ் அலைவாசலம் வழங்கினார்கள் அவர் எனது மகன் என்று கேட்டார் நபி சொல்லலா ஹுலை வசலம் எஜீதுக்கும் அதே அளவு வழங்கினார்கள் பின்பு எனது மகன் என்று கேட்டார் அவருக்கும் அதே அளவு வழங்கினார்கள் ஹக்கீம் இப்னு ஹிசாமுக்கு நூறு ஒட்டகங்கள் வழங்கினார்கள் பின்பு சஃப் இவர் உமையாவுக்கு மூன்று தடவை நூறு நூறாக முன்னூறு ஒட்டகங்கள் கொடுத்தார்கள் இவ்வாறே பல குறைச்சி தலைவர்களுக்கும் ஏனைய கோத்திரத்தாரின் தலைவர்களுக்கும் நூறு நூறு ஒட்டகங்கள் நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் அவர்களால் வழங்கப்பட்டது ஆதாரம் அஷிஃபா மற்றவர்களுக்கெல்லாம் ஐம்பது நாற்பது என வழங்கினார்கள் நபி சொல்லலாஹ் அலேவாசல்லம் அவர்களின் இந்த கொடைத்தன்மையை கண்ட மக்கள் முகமது வறுமையைக் கண்டு அஞ்சாமல் வாரி வழங்குகிறார் என்று பேசினார்கள் கிராம அரபிகளும் இந்த செய்தியை கேட்டு பொருட்களை பெறுவதற்காக நவி சலதா வலைவசலம் அவர்களிடம் வந்தார்கள் நபி அவர்களை நிர்பந்தமாக தள்ளி ஒரு மரத்தில் சாய்த்தார்கள் அவர்களை போர்வையால் இருக்கி அதில் எங்களுக்கும் கொடுங்கள் என்று விடாப்பிடியாக கேட்டார்கள் அதற்கு நபிசல்லா அலைவாஸ்லம் மக்களே எனது போர்வையை என்னிடம் கொடுத்து விடுங்கள் திகாமா மாநிலத்துடைய மரங்களின் எண்ணிக்கை அளவு கால்நடைகள் இருந்தால் அதையும் உங்களுக்கே பங்கிட்டு கொடுத்து விடுவேன் பின்பு நான் கஞ்சனாகவோ கோழையாகவோ பொய்யனாகவோ இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார்கள் பிறகு தனது ஒட்டகத்திற்கு அருகில் சென்று அதன் திமிழில் இருந்து சில முடிகளை பிடுங்கி மக்களை நோக்கி உயர்த்தி காண்பித்து மக்களே அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களுடைய கனிமா பொருட்களிலிருந்து ஐந்தில் ஒன்றை தவிர அதிகமாக இந்த முடியின் அளவு கூட நான் எனக்காக வைத்துக் கொள்ளவில்லை நான் பெற்று கொண்ட ஐந்தில் ஒன்றும் உங்களுக்கே திருப்பி வழங்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள் மற்ற கனிமா பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வரும்படி ஜெய்ரிப்னு சாபித்துக்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கட்டளையிட்டார்கள் மக்கள் அனைவரும் அங்கு வரவழைக்கப்பட்டார்கள் மீதமிருந்த பொருட்களையெல்லாம் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் மக்களுக்கு பங்கிட்டார்கள் காலாட்படை வீரர்களுக்கு நான்கு ஒட்டகங்கள் அல்லது நாற்பது ஆடுகள் வழங்கப்பட்டன குதிரை வீரருக்கு பனிரண்டு ஒட்டகங்கள் அல்லது நூற்றி ஆடுகள் வழங்கப்பட்டன நபி அவர்கள் மீது அன்சாரிகளின் வருத்தம் புதிதாக இஸ்லாமியை தழுவிய குறைச்சி தலைவர்களுக்கும் ஏனைய குறைச்சிகளுக்கும் நபி சொல்லா அலை வஸ்லம் மிக அதிகமாக வாரி வழங்கினார்கள் ஆனால் இஸ்லாமுக்காக நீண்ட காலம் தியாகம் செய்து வந்த தனது உற்ற தோழர்களுக்கு அந்த வழங்கவில்லை ஒரு பெரிய அரசியல் காரணத்தை முன்னிட்டு நபி சுல்லா அலை வஸ்லம் இவ்வாறு செய்தார்கள் பொதுவாக மக்கள் அந்த நுட்பத்தை விளங்கி கொள்ளாமல் பலவாறு பேசினார்கள் இதை பற்றி அபு சையீத் அல் குத்ரி ரதுலாஹ் வான்பு வாயிலாக இப்ப இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலகி அறிவிப்பதை பார்ப்போம் அபு சயீத் அல் குத்ரி ரதுல்லா வானு கூறுகிறார்கள் குறைஷிகளுக்கும் ஏனைய அரபு கோத்திரங்களுக்கும் நபி சுல்லுல்லா அலே வஸ்லம் கனிமத்தை வாரி வழங்கினார்கள் ஆனால் அன்சாரிகளுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை இதனால் அன்சாரிகளில் ஒரு குறிப்பிட்ட கிளைஞ்சர் மன வருத்தம் அடைந்து பலவாறாக பேசினார்கள் அவர்களில் சிலர் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நபி சொல்லல்லாஹ் அலி வசல்லம் தனது கூட்டத்தினருக்கே வாரி வழங்குகின்றார்கள் என்று பேசினார்கள் சாரத் இபின் உபாதாரியுல்லாஹ் அன்பு நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே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 சாதரதிய நபிவர்களிடம் இருந்து வெளியேறி அவர்களை அந்த தடாகத்திற்கு அருகில் ஒன்று சேர்த்தார் அவர்களுக்கு சாதரதி அனுமதி வழங்கவே அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் மேலும் சில முகாஜியர்கள் அங்கே வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அனைவரும் ஒன்று சேர்ந்தவுடன் சாதரதியு நபி சொல்லா வலைவசலம் அவர்களிடம் சென்று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 நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தீர்கள் அல்லாஹு உங்களை ஒன்று சேர்த்தான் இவ்வாறு நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் கூறி முடித்தார்கள் அல்லாஹுவின் தூதரே ஆம் நீங்கள் கூறியது உண்மைதான் அல்லாஹுவும் அவனது தூதரும் எங்கள் மீது பெரும் கருணையுடையவர்கள் பேரு உபகாரம் உள்ளவர்கள் என்று அனுசாரிகள் கூறினார்கள் அன்சாரிகளே நீங்கள் எனக்கு பதில் சொல்ல மாட்டீர்களா என்று நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் கேட்டார்கள்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 அபு ஃபுர்கானும் இருந்தார் நபி அவர்களிடம் அவர்கள் பையச் செய்த பின் அல்லாஹின் தூதரே உங்களிடம் கைதிகளாக இருப்பவர்களில் தாய்மார்களும் சகோதரிகளும் மாமியார்களும் தாயின் சகோதரிகளும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தீங்கு ஏற்படுவது சமுதாயத்துக்கு கேவலமாகும் என்று கூறிய பின் இறை தூதரே தயாளத்தன்மையுடன் உதவி புரியுங்கள் உங்களை நாம் ஆதரவு வைக்கின்றோம் உதவியை எதிர்பார்க்கிறோம் நீங்கள் பால் குடித்த தாய்மார்களுக்கு உதவுங்கள்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 வாதின் கிளையினர் லுகுர் தொழிலுக்கு பின் வந்து நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் கூறியவாறே கூறினார்கள் நபி சொல்லாஹ் அலே வஸ்லம் எனக்கும் அப்துல் முத்தலீப் குடும்பத்தாருக்கும் சொந்தமான கைதிகளை நான் உங்களுக்கு வழங்கி விடுகிறேன் மேலும் உங்களுக்காக மக்களிடமும் கேட்கிறேன் என்று கூறினார்கள் அதை கெட்ட முஹாஜியர்களும் அன்சாரிகளும் அல்லாஹுவின் தூதரே எங்களுக்கு சொந்தமானது உங்களுக்குச் சொந்தமானதுதான் என்று கூறினார்கள் ஆனால் அக்ரா இப்னு ஹாபீஸ் நானும் தமிழ் கிளையினரும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டார் உயினா இப்னு ஹிஸ் நானும் பசாரா கிளைனரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள் இவ்வாறே அப்பாஸ் இப்னும் மிர்தாஸ் என்பவரும் எழுந்து நானும் சுலைம் கோத்திரத்தாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறினார் ஆனால் சுலைம் கூட்டத்தார் எழுந்து அல்லாஹுவின் தூதரே எங்களுக்குரியதை உங்களுக்கு தந்துவிடுகிறோம் என்று கூறி தங்கள் தலைவரின் பேச்சை மறுத்துவிட்டார்கள் அதற்கு அப்பாஸ் இவனு மிர்தாஸ் அல்லது அல்லாஹு என்னை இவ்வாறு பலவீனப்படுத்தி விட்டீர்களே என்று வருந்தினார் அதைத் தொடர்ந்து நபி சொல்லா அலை வசல்லாம் இந்த கூட்டத்தினர் இஸ்லாமியேற்று நம்மிடம் வந்திருக்கின்றார்கள் இவர்களின் வருகையை எதிர்பார்த்துதான் கனிமா பங்கிடு செய்வதில் தாமதம் காட்டினேன் நான் இவர்களிடம் பொருள் வேண்டுமா கைதிகள் வேண்டுமா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் எங்களின் குடும்பம்தான் வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் அதற்கு ஈடாக அவர்கள் எதையும் மதிக்கவில்லை எனவே யாரிடம் கைதிகள் இருக்கிறார்களோ அவர்களை எந்தவித பகரமும் எதிர்பார்க்காமல் விட்டுவிட வேண்டும் அல்லது விரும்பினால் பிற்காலத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கும் கனிமாவிலிருந்து அவருடைய ஒரு பங்கிற்கு பகரமாக ஆறு பங்குகள் கொடுக்கப்படும் என்று கூறினார்கள் அதற்கு நபி தூதரே எந்த பகரமும் இல்லாமல் நாங்கள் இந்த கைதிகளை உரிமை விட்டு விடுகிறோம் என்று கூறினார்கள் ஆனால் அதற்கு நபி சொல்லாஹ் அவர்கள் உங்களில் முழுமையான திருப்தியுடன் இதை செய்பவர் யார் அல்லது திருப்தியின்றி செய்பவர் யார் என்று எனக்கு தெரியாது எனவே நீங்கள் சென்று ஆலோசித்துக் கொள்ளுங்கள் தலைவர்கள் உங்கள் முடிவை எனக்கு தெரிவிக்கட்டும் என்று கூறினார்கள் மக்கள் தங்களிடம் இருந்த கைதிகள் அனைவரும் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களிடம் திருப்பிக் கொடுத்து விட்டார்கள் தனக்கு கிடைத்த வயதான மூதாட்டியை திரும்பத் தர அந்நேரத்தில் மறுத்து சென்று விட்டார்கள் கழித்து திரும்ப கொடுத்து விட்டார்கள் கைதிகளுக்கு அணிவித்து மகிழ்ந்தார்கள் ஆதாரம் திரும்புதல் இந்த நிகழ்ச்சிக்கு பின் நபி சொல்லம் ஜிஹ்ரானாவில் இஹ்ராம் அணிந்து உம்ராவை நிறைவேற்றினார்கள் மக்காவில் அத்தாப் இப்னு உசேப் ரதியாஹ் வ என்ற தோழரை ஆளுநராக நியமித்துவிட்டு மதினா நோக்கி பயணமானார்கள் ஹிஜிரி எட்டு துல் மாதம் முடிய ஆறு நாட்கள் இருக்கும்போது மதினா வந்தடைந்தார்கள் ஆதாரம் சாஹி உல் புகாரி சாஹிப் முஸ்லீம் ஜாதுல் தாரிக் இப்னு கல்தூன்